அவர்கள் தொழுகையை முடித்த பின்னர் மக்கள் அம்மனிதரை சூழ்ந்து கொண்டனர் சுபுக நான்கு ரக நான்கு ரக என்று அம்மனிதரை பார்த்து நபி சல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் கோபமாக கேட்டார்கள்